சச்சிதானோத்தியேதாபயவிஷா ஸ்ரீகிருஷ்ணா வய நாம் கமகம் போக நித்தம் லோகால मन्यसे की तत्त भेदेन जायते மன்யசே சர்வாணம்ி भगवान श्री ஸ்ரீகிருஷ்ணர் இந்த பகுதியில் பிரம்மஜானத்தை உபதேசம் பண்ணுகிறார் முதல்ல தர்மானுஷ்டானத்தை பண்ணணும் விவேக வைராக்கியத்தைலாம் சம்பாதிச்சு சத்குருநாதரிடத்தில் போய் பிரம்மஜானத்தை பெற்று மோக்ஷம் அடையணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் உபதேசம் பண்ணுகிறார் அத்வைத சித்தாந்தப்படி தான் விஷயங்கள் கருத்துக்கள்லாம் போய்கொண்டிருக்கிறது இதில் கர்மகாண்டிகள் சில பேருடைய அபிப்பிராயங்களெல்லாம் பகவான் சொல்லி அதெல்லாம் இல்லை எல்லாத்துக்கும் மேலே இகலோக்கத்துலையும் பரலோக்கத்துலையும் பரிபூர்ண வைராக்கியத்தை அடையணும் மற்ற சித்தாந்தங்களால் ஏற்பட்ட சம்ஸ்காரத்தை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த உபதேசங்களை எல்லாம் பண்ணுகிறார் அச ஏஷாம் கர்மகர்த்தூணாம் போக்திருணாம் சுகதுக்கோகோ நானாத்வம் அது நித்தியத்துவம் லோக கால ஆகமாத்மனாம் மன்னியசே மன்னியசேன்னா உத்தவரும் பல சாஸ்திரங்களை எல்லாம் கேட்டிருக்கலாம் அந்த சாஸ்திர விஷயங்கள்லாம் சரியா அப்படிங்கிறத சிந்திக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் இங்கே உபதேசம் பண்ணுறார் அத ஒரு வேளை பிறகுன்னு அர்த்தம் டாபிக்கை கொஞ்சம் இது பண்ணுறார் கர்ம கர்த்திருநா எல்லாம் பண்ணுகிறவர்களுக்கு சுகதுக்கோகோ போக்திருணாம் ஆஹ கர்ம கர்த்திருணாம் ஜீவானாம் போக்திருணாம் ஜீவானாம் ஆஹ கர்மாவை பண்ணுகிறார்கள் குறிப்பாக இங்கே வந்து பூர்வமீமாசா மதம் ரிச்சுவலிஸ்டிக் அந்த ரிச்சுவலிஸ்டிக்காக இருக்கிற விஷயத்தை பற்றி ஆங்கிலத்தில் அதை ரிச்சுவலிஸ்டிக்னு சொல்கிறோம் சஸ்கிருத பாஷையில் அதை கர்மடஹாம்பாங்க ஆகா சித்தசுத்தி அடைகிற வரைக்கும் தான் தர்மானுஷ்டானம் கர்மமெல்லாம் தேவை அதுக்கு பிறகு இந்த சடங்குகள் பூஜைகள் வழிபாடுகள் இது வந்து பூர்ணத்துவத்தை கொடுக்காது அப்படிங்கிறது தான் ஆனால் சில பேர் அப்படி இல்லை இந்த கடைசி வரைக்கும் இந்த ரிச்சுவல்ஸில் சடங்குகளில் ரொம்ப ஆழமாக போகுது பொதுவாக நம்ம பார்த்துருக்கோம் சடங்குகள் கடமைகள் அப்புறம் பாவனைகள் அப்புறம் பண்புகள் இந்த நாளுக்கும் தர்மங்கிற சப்தம் பொருந்தும் ஆனால் இந்த பண்புகள் என்றைக்கும் விட முடியாது அதாவது பொய் பேசாமல் இருக்கிறது எல்லார் பேர் இடத்துல அன்பாக இது மாதிரி குணங்களெல்லாம் எப்போவும் இருக்கணும் அதெல்லாம் விட வேண்டிய அவசியம் இல்லை பாவனையும் ஆனோம் இந்த பிரபஞ்சத்தை கடவுளாக பார்க்குற பாவனை பூ எல்லாத்தையுமே தெய்வமாக பார்க்குறது நதிகளை விரக்ஷங்களை பூமியை அதெல்லாம் நம்ம எப்போ வச்சுக்கணும் ஆனால் இந்த குடும்ப கடமைகள் இந்த பூஜைகள் வழிபாடுகள் இதெல்லாம் வயசாக வயசாக சக்தியும் குறையும் அது மாத்திரமல்ல ஞானத்துக்கும் நம்ம தயார்படுத்தி ஆகணும் இந்த பிறவியை முழுமையாக பயன்படுத்தணும் இதை வந்து அத்வைத சித்தாந்த சாஸ்திரங்கள் ரீதியில் பார்க்குற போது நாம் சாஸ்திரங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் ஏற்கனவே பலவிதமான சாஸ்திர சிந்தனைகள் இருக்குது அதை பற்றியெல்லாம் இங்கே கேட்குறார் நீ அந்த விஷயம் சரின்னு நினைக்கிறியா அப்படின்னு உத்தவர்கிட்ட கேட்குற மாதிரி ஒரு கேஷுவலாக பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் சொல்லி இந்த கர்மாவனால் மோட்சம் இல்லை ஞானத்தினால தான் மோக்ஷம் அப்படிங்கிற உபதேசங்களை இங்கே பண்ண போகிறார் அதுக்காக இந்த விசாரங்கள் ஆரம்பிச்சிருக்கு சரி இருக்கட்டும் ஒருவேளை நீ வந்து கர்திருணாம் கர்ம கர்த்திருனாம்னா தர்மானுஷ்டானங்களை பண்ணுகிறவர்கள் அது மாத்திரம் இல்லை அதனால் சில சமயம் அதர்மும் வந்துடும் தர்ம அதர்மம் அப்புறம் அதுக்கு சுகதுக்கோகோ போக்திருணாம் சுகதுக்கத்தை அனுபவிக்கக்கூடிய ஏஷாம் ஜீவானாம்னு அர்த்தம் இந்த ஜீவானாம் நானாத்வ மன்னியசே கிம் நானாத்வ மன்னியசே இதெல்லாம் ஒரு ஒருத்தரும் தனித்தனியாக நம்மளாம் இருக்கோங்கிறது உண்மையு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு அப்போ உண்மையை நினைக்கிறியான்னு கேட்டால் என்ன அர்த்தம் அது உண்மை மாதிரி இருக்குங்கிற அர்த்தம் அதில் இருக்குது அது மாத்திரமில்லை அதா வந்துடுச்சு அது மட்டும் அல்ல லோக கால ஆகம ஆத்மனாம் லோக்கம் அப்படின்னு சொன்னால் என்விரான்மெண்ட் அதாவது நம்ம பண்ணின கர்மாவுக்கு பலன் வேணுமே அதுக்கு வந்து அதுக்குன்னு கூடின ஒரு இடம் லோக்கம் அது இந்த உலகமாக இருக்கலாம் வேறு உலகமாக இருக்கலாம் இருப்பிடம் அல்லது உடம்பு அதுக்கு தகுந்த உடம்பு தேவ சரீரம் லோகசப்தத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இடம்ங்கிற அர்த்தமும் இருக்குது ஷரீரங்கிறது அர்த்தம் இருக்குது ஜீன் வாழும் இடமாகிய தேகமும் லோகந்தான் ஏன்னா இதுக்கு பேர் லோக்கியத்தே அனேன லோகா இலோகா இந்த சரீரத்து மூலமாக தான் உலகத்தை நாம் பார்க்குறோம் ஆகையினால இதுக்கு பேர் லோகஹான்னு பேர் லோக்கியத்தே இத்தி லோக்கா காணப்படுகிறதுன்னு பேர் இதன் மூலமாக காணப்படுகிறது கரண வுற்பத்தியில் சொன்னால் அனேன இத்தி லோகா சரீரம் லோக்கியத்தை தி லோக்கஹாங்கிறது நேரடியாக சொல்றது காணப்படுவதால் அப்படிங்கிற அர்த்தத்தில் அது மாத்திரமில்லை அது ஒரு டைம் இருக்குது நம்ம எப்போவா அது கர்மா பண்ணியிருப்போம் நம்ம எப்போவோ அந்த சரீரத்தை அடைவோம் அந்த சரீரத்தை அடையிறதுக்கான காலம் அந்த டைம் அப்புறம் ஆகமம் அங்கே வாழ்கிறதுக்கான சாஸ்திரம் அப்புறம் அங்கே அனுபவிக்கிற ஆத்மா இதெல்லாம் நித்தியம்னு நினைக்கிறாயா இதனுடைய தொடர்ச்சியை மேலும் பிறகு சிந்திப்போம் என்று சொல்லி இந்தளவிலே நிறைவு செய்கிறேன் அசைஷா கர்மக்தூம் சுகது நாநாத் அம் லோக காலமாத்மேஸ்பி யாதிபேதேன மனமார்ந்தோம் தேனி ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக